அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உள்ள வள்ளுவம் என்கிற தலைப்பிலே பேதைமை அதிகாரத்திலே நாம் எட்டாவது திருக்குறளுக்கு இப்பொழுது பொருள் தெரிந்து கொள்ளுகிறோம் முதலில் குரலை படிக்கிறேன் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதைதன் கையொன்று உடைமை பெறின் மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் பேதை தன் கை ஒன்று உடைமை பெறின் பேதை அஜானி ஏற்கனவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை இக்னரன்ட் பர்சன் அதாவது அறிவுடைமைக்கு நேர்மாறானது அறிவை உடையவனாக இல்லாமல் இருப்பவன் அறிவை பெறாதவன் கல்வியை கற்காதவன் பிறரிடம் இருந்து நல்ல விஷயங்களை கேட்காதவன் நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம் கல்வின்னா என்ன கல்லாமைன்னா என்ன கேள்வின்னா என்ன ஏன்னா நம்ம அறிவு நலம்ங்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் இந்த மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்களாகிய நமக்கு அறிவு நலம் மிக முக்கியம் எப்படி ஒரு பயணம் பண்ற போது கார்ல ஏற போது நமக்கு எங்க போக போறோம்னு நமக்கு தெரியணும் அது எப்படி போகணும்னு தெரியணும் அந்த அறிவு இல்லாமல் வண்டியில் ஏறி எங்கேயாவது போகிறதுன்னு ஒன்று ஒரு குறிக்கோள் இல்லாமல் போக முடியாது குறிக்கோளோடு தான் போகணும் அது மாதிரி இந்த மனித வாழ்க்கையில் இந்த உயிரானது திட்டமிட்டு வாழணும் அதுக்காக தான் அறிவை உடையவர்களாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறோம் அறிவினால்தான் நமக்கு சிறப்பு இந்த அறிவு தான் நமக்கு அன்பை வளர்க்கணும் இந்த அறிவு சிறப்பாக சமூகத்துக்கு பயன்படணும் நன்றின்பால் உயிப்பது அறிவுன்னு பார்த்தோம் இல்லையா உலகத்தோடு உறைவது அறிவுன்னு எல்லாம் பார்த்தோம் அறிவுடைமை அதிகாரத்துல ஆகினால இந்த அறிவு இல்லைன்னா என்னெல்லாம் அனர்த்தங்கள் வருங்கிறதுக்கு தான் இப்ப பேதமை அதிகாரம் அது கூட முடியாம புல்லறிவான்மை எல்லாம் ஒண்ணுதான் அங்க படித்துக் கொண்டிருக்கிறோம் நாம இங்க என்ன சொல்லுகிறார் பேதை தன் பேதைனா அஜானி தன் கை தன் கையில ஒன்று உடைமை பெறின் ஏதாவது ஒரு பொருளை பெறுவானே ஆனால் அந்த பொருள் என்ன ஆகும் அந்த பொருளை அவன் எப்படி பயன்படுத்துவான் ஒரு அறிவிலு கிட்ட அறிவில்லாதவனிடத்தில் பொருளானது கிடைத்தால் அந்த பொருள் என்ன பாடுபடும் அந்த பொருள் எப்படி இருக்கும் திரும்பவும் சொல்றார் ஏற்கனவே சொன்னதுதான் இது மற்றொரு கோணத்தில் சொல்றார் இதுக்கு முன்னாலே என்ன சொன்னார் தகுதி இல்லாதவங்கள்லாம் மற்றவங்கள்லாம் பயன்பெறுவார்கள் தகுதியுள்ள தன்னுடைய சுற்றத்தார்கள் உணவு கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்க இப்ப என்ன சொல்ற மையல் ஒருவன் கழித்தற்றால் அல்லது ஒருத்தன் குடிச்சவன் அவன் கையில ஒரு பொருள் கிடைச்சா என்ன பண்ணுவான்னு தெரியாது அவனுக்கே தெரியாது அவன் என்ன பண்ணுவான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது அற்றால்னு சொன்னா அதை போலன்னு அர்த்தம் ஒரு பித்தன் ஒரு பைத்தியக்காரன் அல்லது கள் குடித்து மயங்கி போய் இருக்கின்றவன் ஒருவன் ஒரு பொருளை பெற்றால் அதை என்ன செய்வான் என்று அவனுக்கும் தெரியாது அவன் என்ன செய்வான் என்று மற்றவர்களுக்கும் தெரியாது அதை பேதை தன் கையொன்று உடைமை பெற்றால் அது அப்படி வராது அப்படி வந்தாலும் கூட அப்படி எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சில சமயம் அவனுக்கு அமைஞ்சு போயிடும் அவன் என்ன பண்ணும் ரோட்ல போயிட்டு இருக்கான் எதையா கையில தூக்கினான என்ன பண்ணுவான்னு தெரியாது அது மாதிரி ஆயிடும் அந்த பொருள் என்ன பண்ணும்னு யாருக்கும் தெரியாது அது என்னெல்லாம் கெடுதலை உண்டு பண்ணுமோ நல்லதை உண்டு பண்றதுக்கு சான்ஸே இல்லை அது என்னெல்லாம் கெடுதல் உண்டு பண்ணுமோ தெரியாது எனவே என்ன பண்ணணும் நமக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடியதை நல்ல முறையில பயன்படுத்தணும்னா நாம அறிவோட வாழும் பைத்தியக்காரனை மாதிரி வாழ்ந்துடக்கூடாது கல் குடித்து வாழ்றவனுக்கு மாதிரி இருந்துடக்கூடாது அறிவை வளர்க்கணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கல்லுண்ணாம அதிகாரம் வரப்போகிறது இதெல்லாம் நாம படிப்போம் திருக்குறள்ல எவ்வளவு அற்புதமான வாழ்க்கைக்கு பயனுள்ள கருத்துக்கள் இருக்கின்றன அதனால் உள்ளம் எவ்வளவு தூரம் உயர்வு பெறுகிறது என்பதை நாம் நாள்தோறும் வள்ளுவெருமானுடைய பேரருளால் உணர வேண்டும் என்பதே என்னுடைய பெரு விருப்பம் ஆகவே இந்த குரலுக்கு இந்த அளவிலே பொருளை சொல்லி நிறைவு செய்கிறேன் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் மையல் ஒருவன் கழித்தற்றால் அப்படிங்கிறது மாத்தி படிக்கணும் ஆனா நம்ம படிக்க வேண்டிய முறை என்னன்னா ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடைமை பெறின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்